ما جو و نصلي و نسلم على رسوله الكريم ما بعد فاقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اياك نعبد واياك نستعين إِذِينَ سِرَاطَ الْمُسْتَقِيمِ وَقَالَ أَيْضًا وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ وَقَالَ أَيْضًا وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَقَالَ أَيْضًا وَأَمَّا مَا يَنْفَعُ النَّاسَ فَيَمْكُثُ فِي الْأَرُوْهِ وقال أيضا كَلَّا بَلْ تُحِبُّونَ الْعَادِلَةِ وَتَبَرُونَ الْآخِرَةِ صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه وأنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم وقولنا لكم الله سبحانه وتعالى ورعونا بخير طاعم صلاه والسلامم இறுதி நபி மஹமத் அலிகி வசல்லிள் முஸ்லிம்கள் மூமிய்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் வீட்டில் கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லதியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லஹ் சுக அனுபவத்தால் எமது வாழ்க்கை அடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொஞ்சம் நாற்பத்தி நான்காம் ஆண்டின் முதலாவது ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அன்பானவர்களே ஆரம்பமாக நான் பணிவாக ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன் மஸ்திகளுடைய எந்த தளத்திலே மிம்பர் இருக்கிறதோ அந்த தளத்தை அந்த மாடியை தான் பூர்த்தி செய்ய வேண்டும் கீழ் மாடியில் இருக்கின்ற நோயாளிகள் வயசாளிகள் படியேறி வர முடியாதவர்களை தவிர வேறு எல்லா அனைத்து ஏனைய சகோதரர்களும் மிம்பர் இருக்கின்ற அந்த மாடியில் வந்து இடங்களை நிறைத்து அமைந்தால் இந்த சபைக்கு மிக பொருத்தமாக இருக்கும் மேல் மாடியிலும் தாராளமாக இடங்கள் காலியாக இருக்கின்றன இந்த பழக்கத்தை இன்று மாத்திரம் அல்ல எப்பொழுதுமே நாம் மேற்கொள்வது நமது தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான சகல துறைகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு இதே உற்சாகம் இதே விழிப்புணர்வு நான் நம்பரிலிருந்து இறங்குகின்ற வரைக்கும் இருந்தால் எனக்கும் பேசுவதற்கு உற்சாகம் கூட கொண்டே செல்லும் உங்களில் ஒருவர் தூங்கினாலும் சாயல் அடிக்கும் என்பதை நான் அன்பாக வேண்டியது பிறகு தரைப்பண்ணதாம் தரைப்பை சொன்னால் விடயங்களை பிறகிக்க உசிதமாக இருக்கும் அன்பானவர்களே என்று எனக்கு இன்று வயது அறுபது எழுவது ஐம்பது எண்பது இருபது முப்பது பத்து எத்தனை வயதாக இருக்கலாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன சாதிப்பு இருக்கிறோம் எந்த துறையில் எதை சாதனையாக படைத்திருக்கிறோம் சாதனைகள் படைப்பது எப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்நாள் முடிந்தாலும் நம்முடைய நல்லவைகள் நம்முடைய சேவைகள் நாம் விட்டுக்கின்ற அடையாளங்கள் நம்முடைய ஞாபகங்கள் மனித மனதில் எப்படி வாழ வைப்பது என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அதிகமாக எ பேசுகின்ற ஒரு வசனம் தான் தன்னம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை மாத்திரம் இருப்பதால் சாதனை படைக்க முடியாது அதனோடு ஒரு விடயம் இணைய வேண்டும் அதைத்தான் நான் குரான் அஜீஸின் ஒளியில் குரானுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய சாபாக்களுடைய நேரம் இடம் கொடுப்பதற்கு இணங்க நான் அந்தந்த இடத்தில் ஒவ்வொரு விடயங்களையும் இணைத்து பேசுவேன் எனவே கவனமாக நிதானமாக உற்சாகமாக செவிமடுக்கின்ற பொழுது நாமும் சாதனை உடைத்து விட்டு அமைக்கலாம் அன்பானவர்களே தன்னம்பிக்கை அதனோடு குரான் சொல்கின்ற ஒரு விடயம் நாம் சாதனை புரியாமல் காரணம் மரணிப்பதற்கும் ஒரு கூற்றை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் இடை போட்ட ஒரு கருத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் நாளாந்தும் நான் முன்னேற வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் உள்ளவர்களுக்கு ஒரு உண்டு சக்தியாக அமையும் நாளாந்த நேற்றைய தினத்தை விட இன்று நான் மேலதிகமாக ஏதோ ஒரு படி முன்னேறி இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு உஷா துணையாக அமையும் சொல்கிறார்கள் கூட்டு தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு நானும் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவர்களுக்கு இலட்சியவாதிகளுக்கு இலட்சியவாதிகளுக்கான அழகான ஒரு கருத்து அந்த கருத்தை சொன்னவர்கள் சாதித்து விட்டு மரணித்தார்கள் எந்த அளவு சாதித்தார்கள் குரானை பார்ப்பதாக இருந்தால் இவரை பாருங்கள் அப்துல்லா மசரூத் சிறப்பு பல சிறப்புகளுடையவர்கள் அப்துல்ல மசரூதம் படியுங்கள் கால் மெந்தவர்கள் செண்டை கால் பகுதி அவர்கள் ஒல்லியானவர்கள் சிலர்கள் அவர்கள் அந்த படை கோலத்தை வைத்து அதாவது சுவாரஸ்யமாக பேசுவார்கள் கால் மெலிந்திருக்கிறது கால் ஒல்லியாக இருக்கிறது கால் என்று சிலர்கள் அவரை குழப்புவது உண்டு ஒரு முறை அப்படி வர்கள் குழப்புகின்ற பொழுது பரிகாசம் செய்கின்ற பொழுது சொன்னார்கள் இரண்டும் மீசானிலே நன்மைகள் நிறுத்தப்படும் தராசையிலே மிக பாரமானதாக இருக்கும் அவர்கள் சொல்கிறார்கள் நான் வாழ்க்கையில் ஒரு நாளை நினைத்து கை செய்தப்பட்ட அளவு வேறு எந்த நாளையும் நினைத்து நான் கை செய்தப்படவில்லை அது எந்த நாள் தெரியுமா ஒரு நாள் வருகிறது அன்றைய நாள் சூரியன் முடிகிறது அன்றைய நாளிலே என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைகிறது அந்த நாளில் என்னுடைய ஏதாவது நல்ல செயல் ஏதாவது சாதனை ஏதாவது நல்ல பணி நான் செய்யாமல் அன்றைய நாளை கடத்துவது எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஆகத்தரிய கைசேதம் இரண்டு நாட்கள் ஒரு முகமினுடைய இரண்டு நாட்கள் சமமாக முடியாது நேற்றைய விட இன்றி இரண்டரை காத்திய கூட கொள்வதற்க வேண்டும் நேற்றைய விட இன்றி ஒரு பத்து ரூபாய் கூட சதைக்கொள்கிற வேண்டும் நேற்றையை விட இன்று அதுவாகவே ஒரு பத்து வார்த்தை திக்க செய்திருக்க வேண்டும் நேற்றையை விட இன்று ஒரு ஐந்து பக்கங்கள் வாசித்திருக்க வேண்டும் நேற்றையை விட இன்று ஒரு அறைக்கு கூடுதலாக ஓதி இருக்க வேண்டும் நேற்றையை விட இன்று நேற்று ஒருவருக்கு உதவி செய்தேன் இன்று இரண்டு பேருக்கு உதவி செய்திருக்க வேண்டும் நேற்றும் நாளையும் இன்றும் இன்றும் நாளையும் சமமாக இருந்தால் அதை வைத்தே நான் என்பதை முடிவெடுக்கலாம் இதுதான் சாதனை முன்னேற்றம் தன்னம்பிக்கை லட்சியம் இதை எப்படி சாதிப்பது எதிலே லட்சியம் வைப்பது எதில லட்சியம் வைப்பது வெறும் மவுத்தோடு முடிகின்ற லட்சியங்களா நாம் மவுசாகி நூறு வருடங்களாக இருந்தாலும் நம்முடைய மரணித்த தினத்தில் நமக்கு நூறு கரங்கள் உயர்த்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான துணி கண்ணீர்கள் நெற்றிகளே வடிந்தவண்ணும் பல நாவுகள் நமக்காக அல்லாவிடம் கெஞ்சி நம்முடைய ஞாபகத்த தினத்திலே நமக்காக வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் சாதனை அன்பானவர்களே நான் பல புராண சகங்களேன் நாளாந்தம் சூரா பாஸ்டிஹாவில் நம்முடைய லட்சிய பயணத்துக்கான வரிகளை திறந்து தருமாறு அல்லாவிடம் கேட்கிறோம் அந்த நோக்கத்தோடு உதவுகிறோம் உனக்கு நாங்கள் அடிமையாக வாழ்வோம் உனக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்வோம் உன்னை வணக்கம் புரிந்து தான் வாழ்வோம் உன்னை மாத்திரம் தான் வணங்குவோம் உன்னிடம் மாத்திரம் தான் உதவி தேடுவோம் அடுத்த துறைகளிலும் சரியான நேரான உன்னுடைய திருப்தியின் பக்கம் பக்கம் மக்களுடைய நல்ல பாதையை சீரான நேரான ஜெனிவினான அப்படியான பாதையை எல்லா துறைகளிலும் எனக்கு காட்டு இலக்கு சுவர்க்கம் இலக்கு சுவர்க்கம் நம்முடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து தருமாறு அல்லாவிடம் கேட்கிறோம் எத்தனை பேர் இந்த உணர்வோடு இத்தனை வருடம் சொல்லுதோம் அந்த வசனங்களுக்கு கடைசி விளங்கியாவது சொல்லுமா அடுத்த ஒரு ஆயிரத்தி வல்லவீனி சுபிரணா எங்களுடைய வழிகளில் என்றால் என்ன எங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் காட்டிய வழிகாட்டலுக்கு இணங்க நம்முடைய கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு ஆன்மீகத்தோடு மார்க்கப்பட்டோடு இரையற்றத்தோடு ஈமானோடு யார் யார் எந்த துறைகளிலே பாடுபடுகிறார்களோ தியாகம் செய்கிறார்களோ அர்ப்பணிப்புடன் முயற்சி செய்கிறார்களோ குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் வைத்து அதை அடைவதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ அந்த லட்சியங்களை வெறும் வணக்க வழிபாடு அது மாத்திரம் என்றால் சதீலனா என்று ஒருமையாக வந்திருக்க வேண்டும் சுகுலனா சகல துறை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய துறையிலே சாதிக்கும் வழிகளை காட்டிக் கொடுப்போம் எல்லா துறைகளிலும் அவர்களை தொழிகட்டி பறக்க வைப்போம் ஆனால் நாங்கள் சொல்கின்ற அந்த முறையிலே அந்த தியரில் அந்த கோட்பாடுகளோடு பாடுபட வேண்டும் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி பாடுபட்டால் லட்சியத்தை அடைய முடியாது கேவலமான மரணம் வரும் ஈமான் இல்லாமல் ரூப தெரியும் நாஸ்திகராக மரணிப்போம் இன்னும் ஒரு எதிரிகள் விரோதிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்களை மட்டம் தட்ட நினைப்பவர்கள் உங்களை சமூகத்திலிருந்து பின்தல்ல நினைப்பவர்கள் உங்களை ஏதனமாக பார்ப்பவர்கள் உங்களை முகவரி இல்லாமல் எத்தனைப்பவர்கள் உங்களுக்கு எதிராக தோனியம் செய்பவர்கள் உங்களோடு பொறாமை உங்களோடு போட்டி உங்களை வெட்டிப்பத்தி சமூகத்திலே உங்களுடைய பெயரை அழிக்க உங்களுடைய துறையிலிருந்து உங்களை இறக்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யார் யாரெல்லாம் சடையாக அமைகிறார்களோ எங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் லகுங்கன்ற அந்த தொழிலை வருகிறார்கள் உங்களுடைய எல்லா துறைகளிலும் உள்ள விரோதிகளுக்கு முன்னால் மீ உங்களுடைய ஆற்றலை வளர்த்து முன்னேறுங்கள் திறமைகளை ஆற்றல்களை வணக்க வழிபாடுகளை வலிமை உள்ளவராக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆற்றல்களை இன்னும் இன்னும் விரிச்சி செய்து கொள்ளுங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள் அதற்கான முன் திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் எதிரிகள் உங்களை அசைக்க முடியாத அளவு உங்களை நீங்கள் வளர்த்து வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்கிறதே வலிமைற்ற தொடர்கிறது பல விடயங்கள் அதை ஒன்றை நான் சொன்னேன் என்றால் என்னென்ன வலிகள் என்று அதை தொடர்கிறது அது எனக்கு இந்த தலைப்புக்கு தேவைப்படாது அன்பான இன்னும் ஆயிரத்தி ஓரின உன்னார் பயம் குசு இல்லாத யார் என்ன சாதனை எதை ஆய்வு செய்து எதை சாதித்து எதை படைத்து எதை உருவாக்கி எதை உலகத்திலே விட்டுச் சென்றாலும் பவுன்நாத் பயன்புசு பிள்ள மக்களுக்கு பிரயோசனமானதை மட்டும்தான் எங்கி இருக்கும் மக்களுக்கு பயனுள்ளதுதான் நிலைத்திருக்கும் நாத் பயன்புசு பில்லார் இந்த ஆயத்து ஒரு பல ஆயத்துக்களில் பல பகுதிகளில் நீங்கள் இலக்குகளிலே உங்களுடைய அம்பிஷன்களிலே உங்களுடைய தாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குறிக்கோள்களிலே லட்சியங்களிலே நீங்கள் எப்பொழுதுமே அது மௌத்தோடு முடிகின்ற இந்த துணியாவை மாத்திரம் நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களுக்கு பயனளிக்கின்ற லட்சியங்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் எச்சரித்து இழித்து இந்த குலவசனத்தை கேட்கிறான் அதுக்கு சாதகமான குலவசனங்கள் இருக்கின்றன இன்னும் ஒன்றை மெருகூட்டுவதற்காக செய்து கொள்கிறேன் உங்களுடைய து லட்சியவாதிகளாக இருக்க வேண்டும் சூற இருக்க வேண்டும் குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் துவா கேட்கக்கூடாது சோடா போட்டல் துவா கேட்கக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்த பிறகு புத்துணர்ச்சி பெற்று அப்படியே போன பிறகு பச்சை தண்ணீருக்கும் சோடாவுக்கும் வித்தியாசம் இல்லாதது பச்சை தண்ணீர்களாக நீங்கள் சுவையற்றவர்களாக நிறமற்றவர்களாக அதில் பண்பாடற்றவர்களாக கலப்புள் வர்களாக நீங்கள் மாறக்கூடாது ும்ருகியமான உலக லட்சியங்களை வைக்க கூடாது வசனங்களையும் அபித் துனியா ஒமாதூ பில்லாசனத்தை சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்பார்கள் யாரு துனியாவிலும் எனக்கு வசதி படிப்பைத்தா அறிவைத்தா கௌரவத்தை காணிபூமி ஐத்தா செல்வத்தை உலகத்தில் மாத்திரம் என்னென்ன விடயங்கள் மாத்திரம் பேரும் பாராட்டும் கிடைக்கும் தான் துவாவிலும் கேட்பார்கள் மவுத்தோடு முடிகின்ற லட்சியம் தான் அவருடைய துவாவிலே இருக்கும் அவர்களுக்கு மருமையில் எந்த பங்கும் கிடையாது லட்சியம் எங்க வரைக்கும் செல்ல வேண்டும் போல் ஒப்பில் ஆஹரத்தி ஹசனா பண்ணியாவிலே உன்னதமானதை அறிவைக்கை தா நேர்தா நல்ல சொத்து செல்வங்களை தா நல்ல வளங்களை தா எல்லாம் இம்மையிலும் கேட்பார்கள் இம்மையும் விட மாட்டார்கள் ஒப்பில் ஆஹரத்தி ஹசனா மறுமையிலும் நல்ல கண்ணியம் சிறந்த கூலி உயர்ந்த இடம் மரியாதை மதிப்பு செல்வாக்கு மருமையிலும் தங்களுடைய துவா பிரார்த்தனைகளிலே அவர்கள் துவா ஓதுவார்கள் என்று இந்த கூட்டத்தை சிதாகித்தும் முந்தைய கூட்டத்தை இழித்தும் சேவலப்படுத்தியும் அல்லாஹ்ராவிலே விவரிக்கிறார் எனவே துவாவிலும் சூர நோக்குள்ளவர்களாக லட்சியவாதிகளாக குறுகிய மனப்பான்மை இல்லாமல் துவா கேட்க வேண்டும் இதற்கு முன்வார்கள் ஜென்னூ அலூ ஜல் நீங்கள் எல்லாவிடம் கேட்பதாக இருந்தாலும் எல்லாம் உயர்ந்த உன்னதமான முதல் இருக்கின்ற கேளுங்கள் லட்சியவாதிகள் கேட்பார்கள் சொர்க்கத்தை தா எந்த சொர்க்கமாவது கிடைத்தால் போதும் ஒரு முப்பதினாயிரம் ரூபாய் சம்பாதித்த போதும் ஒரு கத்தாருக்கு போனால் இவ்வளவு எடுக்கலாம் துபாய்க்கு போன எடுக்கலாம் இந்த டிகிரி முடித்தால் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு தொடர் வாங்கலாம் அமெரிக்காவில இவ்வளவு தொடர் இவ்வளவு யூரோ இந்த டிகிரி முடித்தால் இந்த நாட்டிலே இவ்வளவு சம்பாதிக்கலாம் இது மாத்திரமல்ல இலக்கு இது குறிக்கோள் நம்முடைய மௌத்தோடு அணிகின்ற குறிக்கோள் ஐந்து லட்சம் சம்பாதித்தால் இரண்டரை லட்சத்தை என்னுடைய செலவுக்கோ என்னுடைய குடும்பத்துக்கு வைத்து அடுத்த இரண்டரை லட்சத்தை சதக்கா கொடுப்பேன் அடுத்த இரண்டரை லட்சத்தை நல்ல சேவைகள் செய்வேன் அந்த இரண்டு லட்சத்தை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செலவழிப்பேன் சுமர காரியங்களை செய்து கொடுப்பேன் உருளை போல பணிகளை செய்வேன் என்று இலக்குதான் ஒரு உண்மையான மூவினுடைய லட்சியம் சொத்துக்கள்ித ஆளாவை கேளுங்கள் ஏன் தெரியுமா சொர்க்கத்துடைய ஆறுகளே ஊற்றெடுப்பது அங்கிருந்துதான் கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலிருந்து ஒரு ஐந்து பத்து இருபது பைப் போட்டு மீட்டர் கங்கால் இருபது மீட்டர் மீட்டர் கங்கால் கிணற்றிலே வாலியை போட்டு தண்ணீரிக் குடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா அது சொர்க்கத்துடைய தேனாறு மதுவாறு நீராறு பாதாறுகள் ஊட்டெடுப்பதே சிறுதவு என்ற சொர்க்கத்திலிருந்து தான் எனவே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் உயர்ந்த சொர்க்க இதுதான் என்னுடைய தலைப்பு இவ்வளவு உதாரணங்களும் ஆரம்பிக்கிறது அன்பானவர்களே இந்த மின்பலில் என்னுடைய முதலாவது கொத்துமா நான் என்னுடைய உரிமை கடமை கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையை சரியாக மதிக்காத வரை நம்முடைய எந்த விடயமும் சச்ச வெள்ளி கிழமை அல்லாவுக்காக ஒரு மனுஷியாலும் அதாவது இருந்து ஹசீப் இமாம் தரான் கொடுக்கும் வரைக்கும் மேக்சிமம் ஒரு மணித்தாலும் அறுபது அறுபத்தி ஐந்து நிமிடங்களை பிரத்யேகமாக கொடுக்காத அளவு நாம் விசி என்றால் நாம் அதிலே கையாளத்தாகமுகமாக இருக்கிறோம் என்றால் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எதிலும் உங்களுக்கு நிறைவு காண மாட்டீர்கள் வெள்ளிக்கிழமையை மதிக்காதவர்கள் நேரத்துக்கு மத்திக்கு வராதவர்கள் ஏற்றும் பொழுது இக்காமத்து இருக்கின்ற வரைக்கும் அந்த மசிதுடைய மஹல்லா வாசிகள் வெள்ளிக்கிழமை அவமதிப்பவர்கள் தான் என்பதை தைரியமாக சொல்லிக் கொள்கிறேன் இக்காம சொல்ல பொழுது இருக்கின்ற அந்த சன ஹீப் அவர்கள் மெம்பரலை ஏறி கலாம் சொல்வாரு அப்பொழுது இருக்க வேண்டும் அப்படி மாறாதவரை அந்த மசிதிலே ஜும்மா சொல்லக்கூடிய திந்தி வருகின்றவர்கள் வெள்ளிக்கிழமை சரியாக மதிக்காதவர்கள் என்ற கசப்பான உண்மையை எல்லோரும் மேற்கொள்ளுங்கள் இந்த இந்த விடயத்தை கசப்பாக பார்க்க வேண்டாம் அன்பானவர்களை ஒரு ஹதீசுடைய பகுதியை சொன்னேன் அபு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ் மிக அழகான ஆழமான சகல துறையினர்களுக்குமே ஒரு உந்து சக்தியான ஒரு ஒரு தூண்டுகோலான ஹதீஸ் அதை பொரியாததுதான் இண்டஸ்டன் அதை பொறியாதது தான் டிப்ரெஷன் மன அழுத்தம்மை தூணியம் மற்றவருக்குவது அதை புரியாததுதான் மற்றவரோடு பொறாமை மற்றவன் முன்னேறினால் நான் அதை விட முன்னேற வேண்டும் என்று என்னுடைய துறையிலே நான் பாடுபடுவேன் எப்பொழுது நான் லட்சியவாதியாக இருந்தால் எனக்கு லட்சியம் இல்லாவிட்டால்தான் நான் முன்னேற விட்டாலும் பரவாயில்லை அவனை முன்னேற விட மாட்டேன் அநாகரிகமான கருத்தை கொண்ட நாகரிக வாழ்க்கை பார்த்தை அல் முகமினு கவிமை மிகு மோமின் வலிமையுள்ள மோமின் ஆற்றலுள்ள மோமின் அவர் தான் அவர் தான் நல்ல ஒரு பிரஜை சிறப்பு வாய்ந்தவர் உன்னதமானவர் இரண்டாவது பாக்கியம் அல்லாவுக்கு மிகவும் ஊக்குறியவர் அல்லா நேசிக்க கூடிய நபர் யார் தெரியுமா வலிமையுள்ள முகமின் ஆட்பருள்ள முகமின் யாரை விடமின்பாய் பலகீனமான ஆற்றல் குறைந்த வலு குறைந்த தைரியம் இல்லாத தன்னுடைய ஆட்கள்களை வளர்க்காத முன்னேறாத லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத பாதிக்காத மற்றவர்களை கப்பியடித்து வாழ்கின்ற மற்றவர்களை போன தன்னை மாற்ற முனைகின்ற மற்றவர்கள் செய்தால் நான் செய்வேன் மற்றவர்கள் விட்டால் நான் விடுவேன் மற்றவன் படித்தா தான் நான் படிப்பேன் மற்றவன் படிக்காவிட்டால் நான் படிக்க மாட்டேன் அவன் தருதாத்தான் நான் சொருவேன் இவன் தரா விட்டால் நான் சொல்ல மாட்டேன் அவனுக்கு ஹச்சி கடமை அவன் போனான்னால் நான் ஹச்சிக்கு போவேன் அவனுக்கு தக்காத்து கடமை அவன் கொடுத்தாத்தான் நான் கொடுப்பேன் அவனுக்கு பணம் இருக்கிறது சேவை செய்வதில்லை அவன் சேவை செய்தாத்தான் நான் சேவை செய்வேன் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஊரை டெவலப் பண்ணுவதில்லை சேவை செய்வதில்லை அவன் சேவை செய்தால் நான் சேவை செய்வேன் என்று தன்னை எப்பொழுதுமே விலகீனமாக சரண் குறைத்து மதிப்படுகின்ற விசுவாசியை விட தன்னுடைய பணிகளிலே காத்திரமான பணிகளை புரிகின்ற முகமின் சுருக்கமாகற்றி விட்டு பிரதானமான விடயங்களை நான் சுட்டுக் காட்டுகிறேன் என்னுடைய கருப்பொருள் இதுதான் முதுகெலும்பு இதுதான் இஸ்லாம் எப்படி அழகான வழிகாட்டு யாரிடமோ படிக்கிறோம் இஸ்லாம் வார்த்தையில் சுதூடு செய்யாத படிக்கிறோம் குரானும் அதிசம் சொல்லித்தராத கவுன்சிலிங்கா குரான் அதி சொல்லித்தராத சைக்கோலஜிக்கலா குரான் அதி சொல்லித்தராத எக்கனாமிக்கலா குரான் அதி சொல்லித்தராத பொலிட்டிக்கலா குரான் சொல்லி விவசாயமா குரான் இல்லாத எதையும் உள்ளவர்களாலும் உலகத்திலே படித்து முடியாது படிக்கவும் முடியாது உலகத்தில என்னென்ன கோர்ஸுகள் எந்தெந்த மூலையில் எந்தெந்த யூனிவர்சிட்டியிலே பிசிக்கலாக இருக்கலாம் ஆன்லைன் ஆக இருக்கலாம் எப்படி நடந்தாலும் நம்முடைய அறிவுக்கு படாவிட்டாலும் குரானில் அதனுடைய அடிப்படை உண்டு அடிப்படி உண்டு நாம் குரானை படிக்கவில்லை எனவே குரானில் நாமும் சேர்ந்து கொச்சைப்படுத்துகிறோம் குறை காண்கிறோம் உனக்கு பயனுள்ள உனக்கு பிரயோசனமான விடயங்களிலே கரித்தனை காத்து அக்கறை காத்து அல்லாவின் மூலம் உதவி தேடு உதவி தேடு உனக்கு எதுவும் இயலாத ஒன்று வா கவுன்சலிங் படிக்கிறோம் அது படிக்கிறோம் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்கிறோம் குறை சொல்லவில்லை அதற்கான சான்றுகளையும் உதாரணங்களையும் குரான் காத்துக்கிறோமா குரானை விட்டுவிட்டு யார் யாருடைய தேரீசுகளை படிக்கிறோம் படித்து கொடுக்கணும் குரானுடைய தேரியை படித்தோமா இருக்கிறது நமக்கு தெரியாது குரானை தான் கணக்கெடுப்பது இல்லையே ஹதீஷை தான் கணக்கெடுப்பது நாம் படிக்கவில்லை அந்த துறை சார்ந்தவர்களிடம் சென்று கால்வடித்து படிக்க முனைவனும் இல்லை அந்த துறையை படித்தவர்களை கூட இரண்டாம் சரங்கு தான் வைத்திருக்கிறோம் அதனால்தான் விட்டு கழுகாத வார கணக்கிலே மன்னிக்க வேண்டும் இதுதான் உண்மை வாரக் கணக்கிலே குளிக்காமல் நறுமணம் போன்று கமல வைக்கின்றவர்களிடம் படிக்கிறோம் இஸ்லாம் என்றால் என்ன வேண்டும் தெரியாத களிமா என்றால் என்ன வேண்டும் தன்னுடைய சிறுநிலை கூட தன்னையால் கணகாதவர்களிடம் போய் படிக்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம் உண்மைதான் அதற்கண்ட இஸ்லாசியம் இல்லாத ஒன்றும் கிடையாது சொல்லுத்தால் அடைவார் உண்மைதான் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு படிப்பது அதுக்கு சொல்வது என்று தனக்கே தெரியாத மடமை தான் மடையனன்று தனக்கே தெரியாத மடமையின் மயக்கம் அன்பானவர்களே புத்தியாவது கொ ஹம் அந்த புத்தகத்திலே யார் யாருடைய தேரில் இருபது ரூபா பாடமாக்கி பரீட்சை எழுதுகிறோம் அவனுடைய அன்பான விடயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இதுவே விளங்கியிருக்கும் இப்பொழுது உதாரணங்களை காட்டி சொத்துக்காட்டி கொண்டு போக போகிறேன் லட்சியவாதிகளுடைய இலக்கப்படி இருக்கும் முகம்மது அவர்கள் சொன்னார்கள் அதான் சொன்னால் அதான் முடிந்த பிறகு எனக்காக வசீலாவே அல்லா விடைக்க இருக்கு வசதல் அல்ல ஒரே ஒரு நபருக்கு கிடைக்கின்ற கண்ணியம் நதியவர்களுடைய உணர்ந்தோமா ஒரே ஒரு நபருக்கு கிடைக்கின்ற மரியாதை அந்தஸ்து அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எத்தனைக்கிறேன் அதை அடைய நான் முயற்சிக்கிறேன் வறுமையிலே இருக்கின்ற இலக்கை அடைய துனியாவிலே முயற்சி லட்சியம் நம்பிக்கை அதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு துவா கேட்டு உதவி செய்யுங்கள் நபி சொல்லாதனுடைய சம்பவங்களோட முடித்து முடித்தாலும் பஜர் வரைக்கும் பேச நதியோட வாழ்க்கையே லட்சியம் தான் நபியோட வாழ்க்கையே லட்சியம் தாய் பென்ற உருவம் இன்று போறவர்கள் அங்கு போவதை ஹஜும்ரா சம்பந்தப்பட்ட ஒரு விவாதத்தில் அமர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்தீர்களா நகர்கள் அமர்ந்து அந்த இடத்துல சொல்றீர்களா கேட்போம் இப்பொழுது முந்தைய விசாவிலே அது அது அன்பிசியலாகத்தான் போக வேண்டும் இப்பொழுது சாதித்து நினைத்து சாதித்த ஒரு ஊர் அந்த இங்கு தாய் வெப்படி தெரியுமா இருக்க வேண்டும் சரியா பார்த்தால் தாய் போறது சரி தாய் கோடருக்கு பேசுற வானம் என்று சொல்லப்பட வேண்டிய ஊர் சாயிபுக்கு போனீர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு கருத்தனை காட்டு பற்றுவை பற்று குறிக்கோளாக கொள் பட்டில்லா அல்லாவுடைய உதவியோடு பணியில் இறங்கி சோம்பேறி ஆகாது இடையில ஒரு இடைக்கலைகள் நடிகா முன்னா தொங்குகின்ற துவா பதாதையிலும் இருக்க வேண்டும் தெரியுமா சோம்பேறித்தனம் இயலாமை பின்னாகின்ற என்னால் முடியாது என்ற எண்ணத்தை என்னிடமிருந்து பிடிங்கி வீசி அதை விட்டு நான் பாதுகாப்பை எடுக்கிறேன் சோம்பேறி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னர் கேட்டார்கள் என்றால் சுறுசுறுப்பான வாழ்க்கை முன்னேற்றமான வாழ்க்கை உற்சாகமான வாழ்க்கை லட்சியவாதிக்காக ரபியவர்கள் தானும் போது ஓதச் சொன்னதுவா சாஹிப்புக்கு பொழுது சம்பவத்தை சொல்ல நேரம் இடம் கொடுக்காது அவர்கள் அகௌரவப்படுத்தினார்கள் இவர்கள் அல்லாவை பட்டு பேசினார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் நிம்மதியாக வாழலாம் சுர்க்கம் போகலாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே செழிப்பாக அமையும் உங்களுக்கு கௌரவம் இன்னும் கூடும் உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ற கரிமாவைகளும் அகௌரவமாக நடந்து கொண்டார்கள் ஒரு அறிவிப்பிலே சிறுவர்களை தூண்டிவிட்டு கல்லெறிந்தார்கள் இரத்தம் ஓட்டினார்கள் உடம்பு இரத்தம் அடைந்தது எந்த அளவு இரத்தம் அடைந்தது என்றால் அவர்களுடைய கால் பாதமும் பாதனையும் ஒன்றாக ஒட்டியது அந்த இரத்தம் வடிந்த வண்ணம் தான் அங்கே ஒத்துபா உத்தகைபா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு விரோதிகள் அவருடைய தோட்டத்திலே போய் அவர்கள் விசாரித்து பேசி அறிமுகமாய் சேர்ந்தவர் சம்பவம் தொடர்கிறது எனக்கு வாழ்நாளிலே வந்த மிக கஷ்டமான ஒரு திருமமான ஒரு நிலைமை நான் வாழ்க்கையில எதிர்கொண்ட சவால்களிலே மிக பயங்கரமான ஒரு சவால் சாயக்கூடிய நிகழ்வு சாதித்தார்கள் சாதனையான சவால்களுக்கு எதிராக நீச்சல் அடிப்பா சாண்டுவா மேலால் குதிக்க சாண்ட முடியாதா அதற்கு அடியால் நீச்சல் செல்வா அலைக்கு மேலால் பாய தெரியாதா அலைக்கு அடியால் செல்வது போன்று குடியோடுவது போன்று முத்து மாணிக்கம்மா தேவையா குடியோட வேண்டும் முத்து மாணிக்க ஒவ்வொரு வகையான ஒரு முயற்சி செய்கிறோம் சாதிக்கிறோம் அன்பான நிழல் கொடுத்த நிழல் ஏற்பட்டது அண்ணாது பார்த்தேன் இறங்கினார்கள் சொன்னார்கள் உங்களுடைய கஷ்டம் வருஷம் உங்களுடைய மன வருஷம் எல்லாவற்றையும் மலைப்பகுதிக்கு சூழல் மலைகள் இரண்டு பிரதானமான மலைக்கு மத்தியில் நடந்து அமைந்திருக்கும் மலைக்கு பொறுப்பான மலைக்கை கொட்டி கொண்டு நீங்கள் ஒரு ஆம் என்றால் இரண்டு மலைகளையும் மக்களோடு சேர்த்து அந்த கிரைண்டர் அப்படியே அரைப்பது கொண்டு எப்படியே நசித்து அழித்து விடுவதற்கு அப்ஷன் தருகிறார் விருப்பம் தருகிறார் கலையாற்றினால் விடையே நடக்கும் லட்சியவாதி உடனுக்குடன் சுடச்சுட முடிவெடுக்க மாட்டார் இப்படியே ஆர சூட ஒசிப்பார் சூடாக இருக்கின்ற பொழுது ஒரு தீர்ப்பை வழங்குவது அதிசிக்கு மாற்றம் குரானுக்கு மாற்றம் ஒரு நீதிபதி கோபத்தோடு ஒரு அதிகாரி பொறுப்புதாரி நிலை குழம்பி ஆசிரத்தோடு இருக்கும் பொழுது அவர் தீர்ப்பளிக்க கூடாது நபியுடைய வழிகாட்டதாக சொல்ல முடியும் நபி என்ன தெரியுமா சொன்னார்கள் இவர்கள் என்னை அடித்தாலும் இவர்கள் என்னை உதைத்தாலும் இவர்கள் என்னை விரட்டினாலும் இவர்கள் என்னை காயப்படுத்தினாலும் அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன் அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன் இவர்களுடைய பரம்பரையில் இருந்து கிச்சலங்களில் இருந்து வருடங்களுக்கு பின் அடைக்கலாம் ஏன் நூறு வருடங்களுக்கு பின்னடைக்கலாம் ஏன் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னடைக்கலாம் எப்பொழுது நடக்கும் நவியோர்களுக்கு தெரியாது குறிக்கோ லட்சியம் சூற நோக்கு ஒரு என்ன ஒரு ஒரு இவர்களுடைய பரம்பரையில் அல்லாஹை ஆதரவிக்கிறேன் செய்த ஊர் அந்த ஊர் எப்படி ஜித்வரான் தூக்கி கொண்டு வந்து காபத்துல்லாவை எப்படி தூக்கி கொண்டு தன்னுடைய ரெக்கை வைத்து தவாப் செய்தார்களாம் கபி அவர்களுடைய அந்த லட்சியம் மேலதிகமாக செலவழித்து சகாபி வந்து சொன்னார் யாரும் சொல்றது என்னுடைய லட்சியம் என தெரியுமா ரபியலாம் ஒரு அடிக்கடி நல்ல ஒரு பணிவிடை செய்வார் கொள்கிறேன் பணிவிடை செய்வா உள்ளத்தை கவர் பணிடை செய்வதை முடித்துவிட்டு வைத்திருந்த அந்த சந்தர்ப்பத்தை அதுவாக கேட்டார்கள் விளக்கத்தை கூடுமாறு மாற்று விரிவுரையாளராக மாற்று அந்த துவா கிடைத்தது அதுபோல் உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடம் நீங்கள் கேட்பதை தருவீங்க இன்று ஒரு அதிகாரி ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமர் ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் எங்களுக்கு கால் பண்ணி அதெங்களை கூப்பிட்டு அதையாவது சொல்லி எடுக்கிறார் இன்று இவர் கேட்பதை நான் கொடுப்பேன் எதை கேட்பு எதைக்கேற்ப ஒரு நாள் எடுக்கக்கூடியது ஒரு மாதிரி மூணு வருடத்தில் முடியக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை மந்திரி பதவியை கேட்போம் சமூகத்துக்கான ஒரு விடுதலை கேட்க மாட்டோம் சமூகத்திலிருந்து ஆபத்தை உயர்த்த கேட்க மாட்டோம் லட்சியமாக கேட்பார் எனக்கு நான் அனுபவிக்கூடாது லட்சியம் தூர நோக்கி தன்னுடைய கண்ணுங்கற்கும் உள்ளவர் அந்த கேட்பதை தருவேன் அந்த நபியவருடைய வேண்டுகோளுக்கு அந்த சகாபி அவசரமாக உடனே பதில் சொல்லாமல் ஆசையோடு உடனே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் தாருங்க யோசித்து விட்டு எதை உங்களை கேட்பதன்று யோசித்து வருகிறேன் யோசித்து விட்டு வந்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் கூட அந்த பாலியில விளங்குகிறது உலகத்திலே ஏதாவது கேட்பார் அவர் சொன்னார் அவர் லட்சியவாதி நோக்கு உள்ளவர் யார சூழ உங்களுடைய சகவாசத்திலே உங்களுக்கு பக்கத்திலே சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் சூற நோக்கு மௌத்தோடு முடிகின்ற ஆசை அல்ல மௌத்தோடு முடிகின்ற கெளரவம் அல்ல மௌத்தோடு அனந்தரக்காரர்களுக்கு பல ஏழைகள் அனாதைகள் விடுதைகள் பல நோயாளிகளுடைய மனதை குளிர வைத்த பணம் அதற்கு நவீனும் எனக்கு நீங்கள் அதிகமாக சொல்லுது நவீன சுனத்தான பரதான சுடுதுகளை செய்து உதவி செய்யுங்கள் இதற்கு சாத்தியப்படும் தொடருக்கிறது புறாநிலை மூன்று நிகழ்வு முடிக்கணைக்க முடிக்கம் ஆகிவிட்டது நிறைத்திருக்கிறீர்கள் என்றாலும் எனக்கு சொற்ப நேரம் தேவை அந்த அளவு நீட்டமாட்டேன் முடிக்கிறேன் பல லட்சிய சம்பவங்கள் மூசாலி சலாம் ஒரு தடவை சபையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்டார் மன்னாத முன்னால் மக்களிலே மிகப்பெரிய அறிவாளியால் உண்மையிலே ஒரு ரசூல் ஒரு நபி உலகத்தில் இருக்கின்ற பொழுது முழு உலகத்திலே பல கோடி கணக்கான மக்கள் இருந்தாலும் பல லட்சம் மக்கள் இருந்தாலும் எந்தெந்த யார் திறமை சிக்கி பெற்றிருந்தாலும் ஒரு நபியை ஒரு பக்கமும் இருக்கின்ற அறிவாளிகளை மறுபக்கமும் வைத்தால் அந்த நபி ரசூல் தான் அறிவாளி இதுதான் உண்மை மூசாரித்த பாணியிலே சொன்னார்கள் நான் தான் பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் கொளரப்பண்ணி இப்படி காட்டியது போன்ற எனக்கு சொல்லவில்லை அவர் கேட்ட கேள்விக்கு பதில் நான் தான் உலகத்திலே வாழ்கின்ற அறிவாளித்தான் போய் அவரோடு அறிவு அவர்களை நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாத படித்துக் கொள்ளுங்கள் நினைப்பினார் சம்பவம் நீண்டதே சூறா கடற்கரை வெள்ளிக்கல்வி ஓதைகளோ அந்த சம்பவமும் மூசா அலை சலாத்துடைய லட்சிய பயணம் ஒரு விடையென்று நான் சொல்ல வருகிறேன் நீண்ட பயணம் இடம் தவறுகிறது சாண்டி செலுத்த மீண்டும் யூட் பேன் போட்டு அதே இடத்துக்கு மீண்டும் வந்து சம்பவம் தொடர்கிறது தெரியுமா அவருடைய கூட சென்ற யூசன் சென்றார்கள் அவர்கள் அந்த பார்த்து சில பிரத்யேகமான விசேடமான அறிவு தகவல்கள் அவர்களிடம் இருந்தன அதை படிக்க நீண்ட தூரம் செய்ய வைத்தான் அடையாளமாக சொன்னான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்ற இணைகின்ற இடம் தான் அவர் இருக்கின்ற இடம் அந்த இடம் அந்த இடத்தை அதையும் வரைக்கும் எங்கும் நிற்க மாட்டேன் தரிக்க மாட்டேன் நன்க போய்கொண்டு இருப்பேன் இந்த பயணத்தை நான் இருக்கின்ற இடம் வரைக்கும் எங்கு ஓய்வெடுக்காமல் தொடருவேன் லட்சிய பயணம் நான் நீண்டித்தேன்யணித்தார்கள்து போனது சுருக்கமாக சொ ஒன்றோடு முடிக்கிறேன் புது போனது அசம்பிளியிலே வாசிக்கும் போது மாணவரை பற்றி கேட்போம் அப்படி மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது எல்லோருமே சமூக ஒரு வரும் பொழுது தெளிவான ரிப்போர்ட்டோடு எங்கு சென்றேன் என்ற ஆதாரபூர்வமான தகவலோடு ப்ரூஃபோடு தகவலோடு ரிப்போர்ட்டோடு வராவிட்டால் அறுத்து போடுவேன் அல்லது அந்தபன் அதாவட்டதே கடும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இரண்டு ரொம்ப நடக்கும் அறுத்து போடுவேன் ஏன் துணை மாணிசராமனம் சொல்லாமல் போயிருக்கிறது சம்பதே துறை மாநில முகசெயலுக்குரிய சிறப்பம் மேலிருந்து பறக்கும் பொழுது என்றால் எந்த வென்றையும் கண்டுபிடிக்கப்படாத காலம் இன்று ஐந்து ஆறு மூன்று ஐந்து பத்து ஸ்கேன் பண்ணிய பிறகு இது போன்று இருக்கிறது அது போன்று இருக்கிறது இது து நான் போனேன் அகத்பிமான தொகைத்து பிகி உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை தெரிந்து வருகிறேன் சபா ஒரு எமன் நாட்டுக்கு சென்றேன் சபா என்ற ஊருக்கு சென்றேன் அங்கு ஒரு ராணி அனைத்தி அவரும் அவருடைய குடிமக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கார்கள் சூரியனை வணங்குகிறார்கள் அல்லாவை வணங்காமல் அக்கறை அப்படியா என்ன லட்சியம் என்ன குறிப்போ சபாநாட்டு ராணி பல்கைமே பில்கி அந்த ராணி அந்த ராணியுடைய குடிமக்கள் எல்லோரையும் அல்லாவுக்கும் சுஜோடி செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவேன் லட்சியம் கடிதமே ஒன்றுமில்லை இன்னும் அது குரானி அவருக்கு தான் போகிறது நீங்கள் அகங்காரமும் பெருமையும் தடக்கணமும் காட்டாமல் கட்டுப்பட்டு ஒரு அல்லாவுக்கு கட்டுப்படுகிற முஸ்லீம்களாக வந்து சேருங்கள் சரி கடிதத்தை கொண்டு உட்படுத்தது அரசை ஆலோசனை செய்தால் வருகை பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டால் இப்பொழுது இன்னும் ஒரு சாதனை படைக்க வேண்டும் தர்பாரிலை வைக்க வேண்டும் யார் தயார் இஸ் ஜின் வேகமாக செயல்படுகின்றது நான் கொண்டு வருவேன் இந்த சபையில் இருந்து நீங்கள் இருக்க முன்னால் இந்த சபையில் இஃப்கான் இருக்கிறீர்கள் பேசியும் அந்த மனிதர் யார் தெரியுமா ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர் ஈமான் அவர் மார்க்க ஞானம் ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஆளும் அந்த காலத்தில் வேதம் என்ன நம்முடைய குரான் தோடு ஜபூர் வேதத்துடைய ஆளு சொன்னால் நாம் நீங்கள் கண் சிமிக்கும் நேரத்துக்கு முன்னால் பில்கீஸ்வரனுடைய சிம்மாதனத்தை தடுத்துக் கொண்டு வர என்னால் முடியும் பாவிடையை தேடினார் என்ன தெரியுமா இந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு கேட்டால் கிடைக்கும் என்ற உன்னதமான திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாவுக்கு அதில் அவர் திருநாமம் தெரிந்தவர் இஸ்மலாதத்தை ஓதினார் அல்லாவிடம் கேட்டார் எமது இருக்கின்ற சிம்மாசனம் கண் சிமிட்டுகின்றனர் என்று கடைசியில் தெரிந்தது சாதனை தன்னம்பிக்கை மாஸ்தரம் போதாது அல்லாவுடைய தொடர்பு தேவை ஆன்மீகம் தேவை அல்லாவுடைய உதவி தேவை என்பதை தான் இவ்வளவு நேரமாக நான் நெருவினேன் எனவே மூன்றாவது நிகழ்வு ஒரு செக்கண்ட் கணக்கிலே முடிக்கிறேன் துல்பன் அலி சலாம் உலகத்தை ஆண்டவர்கள் ஒரு ஊருக்கு சென்றார்கள் ஒரு மதிலை செப்பட வேண்டும் பொழுது அஜித் மாண்டித்து ஒரு மதிலை கட்ட வேண்டும் மக்கள் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது சம்திங் தருகிறோம் ஏதாவது பணம் தருகிறோம் நீங்கள் கட்டி தாருங்கள் அவர்களுடனே தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய அரசியல் பணம் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய அந்த ஆற்றலை ஞாபகப்படுத்தும் அல்லாவோடு பேசினார் அல்லாவுடைய உதவியோடு அல்லா தந்திருக்கின்ற ஆட்சி அதிகாரம் எனக்கு தந்திருக்கின்ற அல்லா தந்திருக்கின்ற செல்வாக்கு எனக்கு தந்திருக்கின்ற வசதி வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பணம் தந்துதான் நான் செய்ய தேவையில்லை நான் இலவசமாக செய்து தருவேன் ஏறு குறிக்க முடியாத உயரமான தொலைச்சவர்கள் முடியாத அகலமான பருமனான ஒரு பாறிய சுவரை கட்டிக் கொடுத்தார்கள் என்ற அந்த பதுக்கி வைத்திருக்கிறார் யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகள் எனவே தன் நம்பிக்கையும் அல்லாவுடைய நம்பிக்கையும் இணையும் பொழுதுதான் சாதிக்கலாம் அதுதான் சாதனை உள்ள பதிப்போம் எல்லாம் வாழும் பொழுது வாழ்ந்தோம் காலத்தை கடத்தினோம் என்ற அந்த குறுகிய மனப்பான்மையை விட்டு விலகி வாழும் பொழுது ஒரு சாதனை படைத்த சாதனையாளர்களாக நம்ம அவள் மாற்றுவானாக எங்களுடைய பாவங்களை மணிப்பாயாக பெற்றோடைய பாவங்களை மணி தருவாயாக மணிமக்களுடைய பாவங்களை மணி சகோதர சகோதரைய பாவரை தருவாயாக மோமீங்கள் அணையுடைய பாமரையை தருவாயாக ஒன்னான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக தூர நோக்குகளை தருவாயாக நல்ல லட்சியங்களை தருவாயாக அந்த லட்சியத்தை ஆன்மீகத்துடைய கோட்பாட்டோடு அதைய முயற்சிக்க தோல்வி செய்வாயாக உன்னுடைய உதவியுடன் சாதிக்க கல்வி செய்வாயாக உன்னுடைய ஈமனுடனும் சக்தருடன் எத்தையுடனும் சாதனை படைக்க நமக்கு தோல்வி விட்டு விலகி ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாத பிறரிடம் நாம் கால் படித்து தலைமுனைந்து படித்து நாம் நம்முடைய அறிவை வளர்க்கின்ற கேவலமான நிலைமையை நமக்கு நீ ஏற்படுத்தாமல் இருப்பாயாக குரான் ஆழமான அறிவை தருவாயாக உண்மையான ஞானத்தை தருவாயாக எதையும் குரானிலை விட்டு வைக்கவில்லை என்று நீயே சொல்கிறாயா அல்லா அந்த அறிவின் தாயலை நம் அனைவர்களுக்கு ரத்தி பார்க்குவதாயாக களிமாடும் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துருவாயாக